தாயார் என்ன பண்ணுவான் ஒருத்தர் நோய் வந்துருச்சு நோய் வந்துடுத்து இப்படியா பொண்ணுக்கு நோய் வந்துருத்தேன் இந்த நோய்க்கு ஏதாவது ஒரு காரணம் தெரியுமா உங்களுக்கு எந்த காரணத்தினாலும் என் பொண்ணுக்கு அப்படி நோய் வந்துருச்சு இல்ல இந்த நோய் தீக்கத்துக்கு ஏதாவது மருந்து இருந்தா யாராவது சொல்ல கூட பண்ணலாமா ஆழ்வார்களுக்கு பரிகாரம் இருந்திருக்கு இப்பதாண்டு இல்ல அப்பவே பரிகாரம் பரிகாரம் அதனால தான் தாயார் தோழி அந்த தோழி சொல்றா நீங்க என்ன நினைச்சிட்டீங்களோ அந்த மாதிரி எல்லாம் நோய் இங்க கொண்டு உங்க நோய் இப்ப வந்த நோய் என்ன தெரியுமா நல் நோய் அது சாமான்யமான இல்ல நல் நோய் அடிக்கழஞ்சி பெரும் நோய் ஆச்சாரியர் குடும்க்குற வியாக்கியான குங்குக்குற அடிக்கழஞ்சு பெரும் நோய் அடிக்கழஞ்சுன்னா கழிஞ்சுன்னா கலர்ச்சிக்காய் களர்ச்சிக்காய் அளவுக்கு தங்கமா அவ்வளவு நோயா அது பெரிய களர்ச்சிக்காய் அளவுன்னு சொன்னோம் இல்லையா அப்ப அந்த அளவுக்கு தங்கம் அந்த கடைச்சிக்காயான அளவுக்கு நோய் வந்திருக்கு அவ்வளவு காஸ்ட்லியான நோய் இது வந்து பகவத் பிராவணியத்தினால வந்த நோய் இது சாமானிய நோய் கிடையாது இங்க என்ன பரிஞாரம் இல இல்ல ஔஷதம்ங்கிற இல இந்த ஔஷதம் என்ன தெரியுமா இவளுக்கு ஔஷதமே அபத்தியமாஷமே அபத்தியமாசிகர் எங்கருமான நோய்த்திருக்க மருந்து அவனே யாருக்கு ஆனா நான் தெரிஞ்சுட்டேன் இவளுக்கு என்ன நோய் வந்து எனக்கு தெரிஞ்சு போச்சு நான் தெரிஞ்சுட்டேன் இவரோட நோய்க்கு காரணம் கண்டுபிடிச்சுட்டேன் எனக்கு தெரிய முடிக்கிறான் சொல்றாங்க அன்னைக்கு எல்லாரும் இந்த இடத்துல சண்டை போறதுக்கு வந்தாலே அப்ப கண்ணன் எம்பெருமான் இந்த ஐவரை வெல்விக்க மாயப்போ செய்த துரியோதனாதிகள் கயக்குற மாதிரி பண்ண அந்த ஐவரை வெல்விக்க மாயப்போ செய்த தேர் பாகனா இருக்கான்னு அவங்கிட்ட என்னோட மனசு பழுத்து இதுதான் இவ்வளவு மகிழ்ச்சி காரணம் இப்போ அந்த எம்பெருமானோட குணானுகிட்ட மனசுக்குள்ளேயே நினைச்சு நெனச்சு நினைச்சு ஆனந்த பட்டு இருந்தா இத்தனால பராமர்சன் ஆயிடு ஆனா இப்ப அவளுக்கு அவனை நேரில் பார்க்கணும்னு ஒரு ஆசை வந்துருத்து மனசால அனுபவிச்ச இந்த பராமரிச நாய்க்கு பார்க்க வேண்டும் அவன் கிடைக்கல அவன் கிடைக்காத திருத்தா கிட்ட சொல்லலாம் பரமபதத்துல முதன்மையை விரும்பின அந்த எந்திரமான் இவளுக்கு வேண்டாம் இந்த சௌலபியத்தோட இங்க இருக்கா நோயோ இவன்தான் மௌனம் அவளுக்கு அதுதான் மௌனன்றதுனாலதான் அவளுக்கு இந்த நோய் வந்துருத்து அதனால நீங்க வந்து பயப்படாத நல்ல நல்லா தீபாரை யாகினி தீபாரை யாகினி யகணம் இவள் சிந்த இந்த பாசனத்துல ரெண்டு முக்கியமான ஒரு விசேஷம் முதல் விசேஷம் என்ன அப்படின்னா ராஜமன்னாருடைய ராஜகோபாலனுக்கு மனமான வாங்கிகள் இந்த பாசுரத்தை சமர்ப்பிச்சார் இது ஒரு விசேஷம் இன்னொரு விசேஷங்கள் என்ன என்னன்னா அனன்யாரம் இந்த தோழின்னு சொன்ன இந்த தோழி தலைமணும் தான் தோழி ஆச்சாரிய கிருதம் அழகிய மனவாள பெருமாள் நாயனார் அவர் எழுந்த அந்த புக்ல இந்த தோழின பத்தி சொல்ல தோழிங்கிற பிரஜா அவஸ்தை அப்படின்னு பேரு சாதிக்கிறார் அதுல சம்பந்தத்தின் உணர்த்தி சம்பந்த ஞானத்தில் பேசுகிறார் தோல்வி என்ன சம்பந்த ஞானம் அப்படின்னா திருமண்டார்த்தம் இருக்கு இல்லையா அதுல ஓம் சொல்றோம் ஓம்ங்கிறது அகாரம் உகாரம் அகாரம் இந்த மூன்று சேர்ந்ததுதான் ஓம் அகார வாட்சியனான எம்பெருமானுக்கும் உகார வாட்சியான பிராட்டிக்கும் அகார வாட்சியோட உள்ள ஜீவர்கள் கைங்கரியம் பண்றோம் இதுலத்துல கைங்கரியம் பண்றோம் இதுதான் நம்மளோட சொரூபம் இங்க தோல் என்ன சொல்ற பிரஜியா அவஸ்தை பிரஜா உணர்த்தி சம்பந்தத்தின் உணர்த்தின் பெரு இதுல எம்பெருமானுக்கு கட்டுப்பட்ட எம்பெருமானுக்கு அடிமையான இந்த ஆத்மா வேற உணவுக்கு அடிமையாக கூடாது எம்பெருமானுக்கு சேஷம் நாமெல்லாம் எம்பெருமானுக்கு சேஷ உதவி எம்பெருமான் சேஷி அப்போ அவன் எஜமானன் அந்த எஜமானனான பெரு கட்டுப்பட்ட இந்த ஆத்மாவை வேற ஒரு பரிகாரம் சொல்லி விநியோகத்துக்கு இந்த ஆத்மாவை கொண்டு போக கூடாது இதுதான் இந்த சம்பந்தம் எந்திரமான கட்டுப்பட்ட ஆத்மாவுக்கு ஒரு பரிகாரம் சேர்ந்தது மருந்து சேர்த்தது தப்பு இல்லையாது அவன்தான் தோழி வந்து சம்பந்தத்து நமக்கும் எந்திரமானதும் என்ன சம்பந்தம் நாம் எப்படி சேஷம் சேஷி எம்பெருமான எப்படி சேஷிங்கிற சொகர் இந்த விஷயத்துல வேதாந்த சங்கரகத்துல எம்பெருமானா வேதாந்த ரீதியா சொக பரங்கத அது செய்ய ஆதானமாக்குமா உமாமான ய ய யாக நீங்க சொல்லுக்குன்னே பண்ற வேண்டியகல்லசத்துக்குன்னுக்கும் பண்ணக்கூடிய ஒரு யாகம் இருக்கு அந்த யாகத்துல நீங்க சமர்ப்ப சமர்ப்பிக்கிறீங்க அந்த வஸ்துக்கள்லாம் சமர்ப்பிக்கிற அந்த யாகத்துல சமர்ப்பிக்கப்படுற அத்தனை வஸ்துமே அந்த திரவியங்கள்லாம் அந்த யாகத்தோட உபப்புக்குன்னே இருக்கு இதுக்கு தனிப்பட்ட எந்த பிரயோஜனமும் கிடையாது அந்த மாதிரிதான் இந்த ஆத்மானது எவ்வருமானோட உபப்புக்குன்னே இருக்கு அவளுக்கு அடிமைப்பட்டது அது இல்லையா எவ்வருமானுக்கே இல்லையானா எனக்குரிய நன்றிக்கே அதான் என்ன பண்ணா எவ்வருமான் நமக்கு அதை கொஞ்சம் பத்தி சித்தனையே பண்ணக்கூடாது அவன் வந்தா அவங்க வராத்தையும் வருத்தம் அவன் தான் எவ்வருமான் அந்த அந்த ஆத்மா அவருக்கு கட்டுப்பட்டதுனால அந்த சேஷத்வம் அத வந்து சொல்ற அதனாலதான் அந்த சம்பந்தத்தை உணர்த்திட்டு கடனி மனுவனால இந்த பாசுரத்தை சொல்ற எந்த அடிமப்பட்டது அதத்தான் ஆழ்வாருமே பின்னாடி சொல்ற ஆழ்வார் சொல்ற இந்த ஆத்மா நான் வந்து உனக்கு அடிமையாயிட்டேன் ஆனா நீ என்ன பண்றதுன்னா அடிமையான எண்ணம் கூட்ட நீ பசு கண்ணுக்குள்ளாடிதான் நீ போயிருக்க கடுமையான ஆத்மா நீ போடாமா உனக்கு பசுவும் கடும் முக்கியம் நீ வந்து பசு பின்னாடி போறது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா பயமா இருக்கு காட்டுக்கு போகாத காட்டுக்கு போகாத நம்மாடுவார் நீ வந்து பசு பின்னாடி போறது காட்டல நான் நினைக்கச்சேன் என்னோட உயிர் எப்படி இருக்கு தெரியுமா பெரிய நெருப்பு இந்த நெருப்பு பக்கத்துல மெழு வச்சா அப்படி இருக்கும் அந்த நிலைமையில என்னோட உயிர் இருக்கு அப்படின்னு ஆழ்வா சாதிக்கிறார் மெருப்பு பக்கத்துல வச்சு மெருங்கு மாதிரி நான் உருகிறேன் தெரியலையே உனக்கோசம் இருக்கேன் அந்த பசுதான் போடாமா அப்படின்னு கேட்கலாம் காட்டுக்கு போகாதேங்கிற நம்ம இப்படி காட்டுக்கு போகாதீங்க பெரியாழ்வா இருக்காரு அவரோட காட்டுன்னு வேற அவர் கண்ணனை பாக்குறாரு கண்ணனை பார்த்தாக்கே பாவம் யசோத பாவம் தான் இருக்கு ஐயோ இப்படி ஒரு புள்ள போறதே சீராக ஒரு ஆற்றாமை போது தூசி மாடியின் கண்ணி நினைச்சா எப்படி இருக்கும் அழுக்கப்படுறது அப்போ கானனை பாக்கற புழுதியோட குளமா நிக்கிறானா அப்பா இப்படி புழுதியோட இருக்கியே ஆனா நீ புழுதியோட இருக்கிறது எனக்கு சந்தோஷம் எனக்கு அப்புறம் சந்தோஷமா கொண்ட பாக்குறதுக்கு ஆனா ஊர்ல இருந்தான் பார்த்தா இப்படி உனக்கு கத்து வச்சிருக்கேன் நினைச்சுக்கிறான் அதனால நப்பின் இருந்தபோது புழுதி அழைத்த பொன்மேனி காண பெரிதும் முகப்பன் ஆகிலும் கண்டால் சிரிப்பன் நான் அத்தனை மலரா நப்பின் காணி சிரிக்கும் மாணிக்கவே என் மணியை மஞ்சளமான நிவாராகிறார் இவ்வந்து மாட புட்டுற அழைப்புற இதெல்லாம் பண்ற ஒரே புழுதி அடைந்த பொன்மேனியா இருக்கு நான் வாங்கிட்டு எனக்கு அழகா இருக்கா ஊரடங்கு மாணிக்கமே என்னையானாங்க என்ன விசேஷம் புழுதி அழைந்த பொன்மை நினைக்கிறார் ஆள் தான் பெரியாள் கார்கும் கண்ணனை அட்ட கரின் அதிகாட்சி தான் சொல்லிருக்க கண்ணனை ஆரம்பத்தில இருந்து அஞ்சன வண்ணன ஆயர் குளத்தில் வந்து தோன்றி அஞ்சன வண்ணன் கண்ணைன்னு சொல்றாரு அதுல அதே மாதிரி ஏன்னா கரிய திருமேணி ஆனைய மேற்கனின் போதி அது மருந்து அவதறையும் கானனமெல்லாம் கரிய திருமேனி வாட் பல இடங்கள்ல கண்ணு கருப்புன்னு சொன்னவர் ஏன் பொன்மேனின் சொல்லணும் அவர் புரிதி அடைந்த பொன்மேனின் சொல்லணும்னா எதோ காரணம் முடிவா ஏன்னா ஆழ்வார் வந்து அந்தனர் வேதம் ஓடுவர் வேண்டிய வேதங்கள் மோதி விரைந்து வெளியளித்தவர் அப்போ அவர் வேதத்தோட கண்ணோட கண்ணனை பாக்குறார் திறன்மய விரும்னிஷ் கலம்ட்டு கண்ணன் பகவான் எவ்வருமான இருக்கிறதே பொன்மயமான லோகத்துல அனந்த கல்யாண குணங்களோட இருப்பான்றது வேதத்துல இருக்கு அவருக்கு தெரியும் ஓதினாச்சு அப்படிப்பட்ட இருக்கிற லோகம் அப்படியே பொன்மயமான லோகம் திறன்மயமான லோகம் சர்வையேவோ சுவர்னா காட்டு திருமேணிக்குனுமே உனக்கு வந்து பொன்மயமா இருக்குமா அவனுக்கு ஏன்னா சாந்தோக்கு எப்படி சொல்றது எவ்வருமான சொல்லச்சு எம்பெருமான் சூரிய மண்டலத்துல இருக்கா இருப்பான் கேசகாண்டு தலக்குடி நீச நகம் சர்வையேவரும் பொன்மயமா இருப்பான் ஓதியவர் இல்லையா அப்போ எம்பெருமான கண்ணனை பகச்ச ஆஹா சாட்சா ஸ்ரீமன் நாராயணி எதங்கெல்லாம் இப்படி பொன்மையனா இருக்கிறதா சொன்னச்சு வந்து அவங்க கண்ணுக்கு பொண்ணா தோன்றுத்து கூடாது அது மட்டும் இல்ல விராட்டு எழுந்துமே இருக்கக்கூடிய திருமார்கள் விராட்டி கிரண்வர்னம் ஹரிணீன் பொன்மயமான உலகம் அப்போ விராட்டியோட ஒரு பிரதிபலிப்பு எபெருமான் திருமேணிய பட்டு அவர் முதலாழ்வார்களுக்கு அப்புறம் கரிய வேணி கண்டேன்னு சொல்லல பொன்மேணி கண்டேன் இந்த பிராட்டியோட பிரதிபலிப்பு அங்க எப்பெருமான் பட்டதுனால பொன்மேணி கண்டேன் கரிய திரும்ப வேணிதான் கண்டேன் சொன்ன சொல்லல அவர் அதனால ஆழ்வார்கள் வந்து அந்த மாதிரி வேதம் சொல்றவர் அதனால வேண்டிய வேதங்கள் ஓதினவர் இல்லையா அதனால அவர் என்ன சொல்றது இப்படி பெருமான் இப்படியே திறன்மையனா இருக்கக்கூடியவர் அதனால இந்த புரிஜையை பார்த்த உடனே அவருக்கு பொன்மயமா இருக்கலாம் இது வியாக்கியானத்துல இருந்தா அடியனோட ஒரு கற்பனை ஏதாவது வியாக்கியானத்துல இருந்த அடியான அப்படி நினைச்சு பார்த்தேன் அந்த மாதிரி சொல்லியிருக்கலாம் அவங்களுக்கு அதுக்கப்புறம்